புனர்வா ஜேயம் திரேத்தவார Yad drishyam, yad yad nyeyam, tad yad aparam ூனர்வா ஜேயம் திரேத்தவார்த்தம் நாஸ்தண்டி அதற்கு மேலாக காண்பதற்கு ஒன்றும் இல்லையோ காண்பது அறிவது எல்லாம் ஒன்று தான் எதை பார்த்த பிறகு பார்க்கப்படுவதற்கு வேறொன்றும் இல்லையோ அதுதான் ரெண்டாவது வரையில் சொல்லியிருக்கு எதை அறிந்த பிறகு யஜ்ஞாத்வா நாபரம் ஞேயம் எந்த அறியப்பட வேண்டியதை அறிந்துவிட்டால் பிறகு அறிய வேண்டியது ஒன்றும் இல்லையோ முதல்ல ஞானம் நர் இங்கே ஞேயங்கிறார் எந்த ஞானத்தை பெறணும்னார் எதை அறியணும்னு இங்கே சொல்கிறார் எதனை அறிந்தால் மேலும் அறியப்பட வேண்டியது ஒன்று இல்லையோ கொஞ்சம் ரிப்பிட்டேஷன் மாதிரி தான் அதாவது மனசில் பதியணுங்கிறதுக்காக சொல்கிறது இதெல்லாம் எதை கண்ட பிறகுன்னா நிஜமாக கண்ணால் அர்த்தம் இல்லை அறிவால் தெரிஞ்சுக்கிறது தான் ஆனால் இது தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அர்த்தத்தில் அப்புறம் மூணாவது இன்னொன்று இருக்குது ந புனர்ர்பவகா எதுவாக ஆன பிறகு மறுபடியும் பிறக்க வேண்டியது இல்லையோ நான் வந்து பிரம்மம்னு புரிஞ்ச பிறகு நான் மறுபடியும் உடம்பாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை உடம்பு வேண்டிய அவசியம் இல்லை புனர்்பவகான்னால் மறுபிறவி எதான பிற எந்த பிரம்மமாக தன்னை ஆனதுன்னா ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்கோ நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்ம பிரம்மந்தான்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 ஆஹ எத் பூத்வா ந புனர்பவா தத் பிரம்மேத்யவதாரேத் அதுவே பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாயாக ஆச்சாரியர் உபதேசத்தை நிறைவு செய்தாலும் திரும்பவும் அந்த தத்துவ விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறார் லாபத்துக்கு மேலே வேற லாபம் இல்லை பிரம்ம சுகத்துக்கு மேலான சுகம் இல்லை பிரம்ம ஜானத்துக்கு மேலான ஜானம் இல்லை அது மாத்திரமில்லை பிரம்மனை தெரிஞ்சிக்கிறதை தவிர வேறு எதையும் தெரிஞ்சிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை எதை எதாக ஆனால் மீண்டும் உடலாக உடல் எடுக்க மாட்டோமோ அதுதான் அந்த பிரம்மம் அப்புறம் எதை அறிந்த பிறகு வேறு எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படி அறியப்பட வேண்டிய பொருளும் பிரம்மே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 அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம்